السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سروري أنفسنا ومن سيئاتي عاماننا ما يخدن الله فلا مضيل للا وما يمضيل فلا حديلا وأشرد أن لا إله إلا الله واختغ لا شريكلا وأشرد أن محمد عبده ورسوله அலாஹும சொல் அலா முஹம்மதின் அலா இப்ராஹிமா அலா அலி இப்ராஹிம் ஹமிது அலாஹு அலா முஹம்மதின் ஹமீது மஜித் அலமதுல்ல சென்ற வாரம் கைபருத்தத்தில் நடந்த நிகழ்வுகளை பார்த்தோம் அது அதன் பின்னாடி நடந்த ஒரு நிகழ்வை பார்த்தோம் அப்ப அதற்கு தொடர்ச்சியாக நடந்த நிகழ்வுகளை இந்த அமர்வு பார்ப்போம் சென்ற அமர்வுல இரண்டு பெண்களை பத்தி கைபருத்தத்தை தொடர்ந்து அதை ஒட்டி வரக்கூடிய இரண்டு பெண்களை பற்றிய சம்பவம் வந்து நம்ம பார்ப்பதாக சொல்லியிருந்தோம் அடுத்த பெண்ணுடைய சம்பவம் எதுன்னு சொன்னா சஃபின் ஹுல்லா இவர்களுடைய சம்பவம் இவர்களுடைய தந்தையா இருக்கட்டும் அதாவது ஹு பின் அர்ப்பா இவரா இருக்கட்டும் இவருடைய இந்த இவருடைய மாமாவாக இருக்கட்டும்மா கொடூரமான முறையில் நம்பி சொல்லத்தை எதிர்த்தவங்க இவர்களே அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்ல வருது என்ன சொல்றாங்க எப்பயுமே என்னிடத்துல வந்து என்னுடைய மாமா என்னுடைய தந்தை வந்து விளையாண்டுகிட்டே இருப்பாங்க ரொம்ப சிரிச்ச முகத்தோட என்கிட்ட வந்து சந்தோஷமா விளையாண்டுக்கொண்டே இருப்பாங்க ஒரு நாள் என் கூட சுத்தமாக விளாடல முழுக்க முழுக்க அவங்க சோகமாவே ஒரு மாதிரி அப்செட்டாக உட்கார்ந்தாங்க அது எந்த நாள்னு சொன்னா நபிசுல்லால இஸ்லம் ஹிஜிரத் செஞ்சு மதினாவிற்கு வரக்கூடிய அந்த நாளில் அவர்கள் தங்களுக்குள்ள பேசிக்கொண்டாங்க நம்மளுடைய வேதங்களில் குறிப்பிடப்பட்டிருக்குது அந்த குறிப்பிடப்பட்ட நபர் தீர்க்கதரசி இவர் அப்படிங்கும்போது அவர் சொல்றாரு ஆமா இவரு தான் தெரிந்தும் இவரு தான் நான் பின்பற்ற மாட்டேன் என்னுடைய உயிர் இருக்கும் வரை நான் இவர் எதிர்த்து கொண்டேதான் இருப்பேன் உயிரே போனாலும் பரவாயில்ல எதிர்த்து கொண்டுதான் இருப்பேன் சொன்ன ஒரு ஆளுதான் இந்த உயர் பின்னாப்பு இவர்தான் வந்து இந்த நபர் தான் யுத்தத்தின் போது அவ்வாறு நாங்க போர் தொடுக்க ஒப்பந்தத்தை ஒப்பந்த அடிப்படையில பனு கோத்திரம் முழுவதுமே அமைதியான முறையில முஸ்லிம்களுக்கு துரோகம் இழைக்காம உள்ள இருந்தாங்க பனுக்குறையிலா பார்த்தோம் அந்த சீடு பத்தாயிரம் பேரு முஸ்லீம்கள் சில ஆயிரம் நபர்கள் முஸ்லிம்கள் இவர்களையும் தூண்டிவிட்டது முஸ்லீம்களால யூதர்கள் வெளியேற்றப்பட்ட போது இந்த சஃபின் ஹு ராகவும் வெளியேறி அவர்கள் சென்றிருந்தாங்க அவங்க எங்க இருந்தாங்க முற்றுகையின் போது இவர்கள் இருந்த இடம் அந்த கைபர் தான் இவங்க வந்து கினானா அப்படிங்கிற ஒரு நபரை கல்யாணம் முடிச்சிருந்தாங்க இந்த கினானா வந்து இவர்கள் இந்த கோட்டையை கைபருடைய கோட்டைகள் எல்லாம் கைப்பற்றின பிறகு இவர்கள் வந்து ரசூ ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய யூதர்களை வெளியேற்றிடுறதா இல்ல அங்கேயே வச்சிருதா அப்படின்னு பார்க்கும் பெரும்பான்மையான கருத்து என்ன வருதுன்னு சொன்னா அவர்களை இங்கேயே வச்சிருவோம் நம்ம வந்து தாவாலை முழுக்க முழுக்க சகாபாக்கள் வந்து பிஸியா இருக்கிறாங்க நம்ம வந்து இங்க கைப்பறும் முழுக்க முழுக்க விவசாய பூமி அந்த விவசாயம் பண்ணுவதிலையும் இவர்களுக்கு நேரம் செலவிட முடியாது முழுக்க வந்து தாவால் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க இவர்களே விவசாயம் பண்ணட்டும் அதுல வந்து பாதி வந்து யூதர்களை எடுத்துக்கிட்டோம் பாதி வந்து முஸ்லிம்களுக்கு கொடுத்துட்டோம் வெளிப்படையான முறையில் இருக்கணும் அப்படின்னு ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு யூதர்கள் வந்து எந்த ஒளி முறையும் இல்லாம வரதுல பாதி முஸ்லிம்களுக்கும் பாதி வந்து அவர்களுக்கும் எடுத்துள்ளணும் அப்படி சொல்லி ஒப்பந்தம் போடப்பட்டிருந்தது அப்ப நபிசுல்லா அல்லாம் கைப்பறை வெற்றி கொண்ட பிறகு கனிமத்து பொருட்களை வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க கைப்பர்கள் இருக்கக்கூடிய கோட்டைகள் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து போர் பொருட்களையும் எடுத்துக்கொண்டிருக்கும் போது இந்த ஹுயே இபுனு அக்குதா இவனுடைய அந்த பொருட்கள் அவனுடைய ஒரு புதையல் விலைமதிக்க முடியாத அளவுக்கு அவன் வைத்திருந்த பொருட்கள் எல்லாம் அவன் என்ன பண்ணியிருந்தான் சொன்னா ஒரு இடத்துல வந்து புதைச்சு வச்சிருந்தான் புதைச்சு வச்சிருந்தப்ப இந்த கினான கூப்பிட்டு இந்த கினானா யாரு ஹுயே பின் அப்படியே மருமகன் சஃபாபின் ஹுயுடைய கணவர் இவனை கூப்பிட்டு நீ வந்து அவரு பொருள் எல்லாம் எங்க இருக்கு அந்த புதையல் எங்க இருக்குன்னு கேட்கும் அதெல்லாம் போரில் வந்து செலவாயிடுச்சு நாங்க எல்லாத்தையும் வந்து இப்ப இந்த குறிப்பிட்ட கைபர் போரில் வந்து நாங்க அனைத்தையுமே செலவழித்திட்டோம் அதனால வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரு வயதான யூதர் வரர் அங்க கைப்பொருளே வாழக்கூடிய ஒரு வயதான யூதர் வந்து என்ன பண்றாருன்னா இந்த குறிப்பிட்ட இடத்துலதான் இந்த குய்பு நடந்துகிட்டே இருப்பான் எந்த ஒரு காரணமும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கி மட்டும் நடந்துகிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி நபிசுலாவஸ் அந்த இடத்த வந்து காமிக்கிறார் அவர் நபிசுலாவஸ்லாம் அந்த இடத்தை தோண்டும் போது அந்த புதையல் கிடைக்குது அந்த புதையலை வந்து அவங்க எடுத்துறாங்க மீது இன்னமும் வந்து அதிகமாக அவன் வைத்துக் கொண்டிருந்த பொருள் இருந்தது ஹுயே பின்னாக்கா போச்சிருந்தது நபிசுல்லாசன் திரும்ப கூப்பிட்டு கினானாவை கூப்பிட்டு கேட்கும்போது சொல்ல முடியாதுன்னே சொல்லுவான் இதுக்கு முன்னாடி செலவாயிடுச்சுன்னு போய் சொன்னான் இப்போ வந்து சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னப்ப நபிசுல்லா என்ன பண்ணாங்க ஜுபைர் பின் அவ்வாம் ரதியுல்லானு அவர்களிடத்துல இந்த கினானாவை ஒப்படைச்சு இவனிடம் உண்மை எண்ணி வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டாஸ்க வந்து ஜுபைர் பின் அவ்வாம் ரதியுல்லானு கொடுத்துட்றான் இப்ப அவன் எவ்வளவோ கேட்டு சொல்லவே முடியான்டான் எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு இப்ப அதன் பிறகு சஃபின் பெண்மணி கைதிகளில் ஒருவராக இருக்கிறான் இப்ப அவரை பார்த்து திகையால் கல்வி ரதை எல்லாம் இருந்தோம் இவங்க என்ன பண்றாங்க இந்த கைதியை வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுக்கிறான் எடுக்கும்போது ஒரு சகாபி என்ன பண்றாரு சொன்னா இவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உயர்தர குடும்பத்தை சார்ந்த நபர்களில் இருக்கக்கூடிய ஒரு பெண் இவர்கள் இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா இவர்களை சுற்றிருக்கக்கூடியவங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க அதே போல இவர்கள் வந்து மிக அழகாவும் இருந்தாங்க இவங்களுடைய நிலைமையை பார்த்து ஒரு சகாபி என்ன பண்றாங்க நபிசுல்ல யார சு இவ இந்த பெண்ணுக்கு பொருத்தமான நபர் நீங்க தான் இருக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே நபிசுல்லம் என்ன பண்றாங்க சஃபியா இவர்களை வந்து இவர்களுக்கு தாவா செய்து இவர்களை வந்து கைதியில் இருந்து விடுவிப்பதை மகராக நிர்ணயம் செய்து இவங்க திருமணம் முடிச்சுக்கிறாங்க திருமணம் முடித்த பிறகு அங்கு நபிசுல்லாஸ்லம் அவர்களுடைய கன்னத்துல வந்து ஒரு அச்சு பாக்குறாங்க கை அச்சு ப்ளூ கலர்ல இருக்கு என்ன இந்த அச்சு அடிச்சு அந்த தலும்பு இந்த தலும்பார்த்து நபிசுல்லாலும் கேட்கிறாங்க இது என்ன தலும்பு அப்படின்னு கேட்கும் போது இந்த சஃபின் ஹுயே இரதிய சொல்லி காட்டுறாங்க இவங்களுடைய கணவன் இருக்கிறான்ல இவன் என்ன பண்ணான் ஒரு தடவை இவங்களுக்கு கனவு வந்துருக்கு சஃதீல்ல கனவு வந்தபோது கனவை வந்து இவங்க தன்னுடைய தங்களுடைய கணவன் முன்னாள் கணவன் கினா நாட்ட என்ன கனவுன்னு சொன்னா ஒரு நிலா முழு நிலா சாஞ்சி வந்து இவர்களுடைய மடியில் படுப்பதாக இவங்க கனவு கொண்டிருக்கிறாங்க இந்த கனவை வந்து கணவன்ட்ட சொன்ன உடனே கணவன் வந்து அரேபிய தீபகற்பத்துடைய அரசரை வந்து கல்யாணம் பண்ணணும் உனக்கு ஆசையா அப்படின்னு சொல்லி கனத்தில் அரேபிய தீபகற்பத்துடைய அரசர் இந்த கண்ணோட விளக்கம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இந்த நபிசுல்லா குடும்ப வாழ்க்கையை மனைவியோடு எப்படி நடந்துகிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு மிக சிறந்த உதாரணம் இந்த ஹதீஸ் வந்து சகி புகாரில் பதியப்பட்டிருக்கு அதாவது நபிசுல்ல செல்வம் வந்து நம்ம பொதுவாகவே ஒட்டகத்துல போய் கொண்டிருக்கும் போது ஒட்டகம் உட்கார்ந்த உட்கார்ந்துதான் ஏறுவாங்க உக்காந்தப்போ ஏறுறதுக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் எது மேலேயாவது ஏறிதான் உட்கார்ற மாதிரி இருக்கும் இப்ப நபிசுல்லம் என்ன பண்றாங்க சொன்னா ஒட்டகத்துல சஃது இல்லா ஏற முயற்சி பண்ணும் இவங்க ஏற முடியல ஏற முடியாதப்ப என்ன பண்றாங்க நபிசுல்லால செல்வம் அவங்க உட்காந்து முட்டியை முன்னாடி வச்சு இப்படி நீட்டி வைக்கிறாங்க ஏன் கால் மேல ஏறி ஓட்டகத்து மேல ஏறி உட்காரு கண்ண அசைச்சா லட்சக்கணக்கான சகாபாக்கள் உயிரத்துக்கு தயாரா இருக்கக்கூடிய ஒரு நபி அல்லாவுடைய தூதர் மனைவி ஏற முடியலையே அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிருக்காங்க அந்த நேரத்துல அங்க எதாவது கல்லு இருந்திருக்கும் சஹாபாக்க இடத்துல ஏதாவது சொல்லி இருந்தா செஞ்சு கொடுத்துருப்பாங்க ஏதாவது ஏற்பாடுகள் பண்ணியிருப்பாங்க நபிசுல்லா அங்கு தான் அமர்ந்து கீழே கீழே உட்கார்ந்து ஏன் முட்டி மேல ஏறி மேல உட்காருங்க எந்த அளவு அவர்கள் நடந்திருக்காங்க அதே போல நபிசுல்லம் மூலமாகத்தான் நபிசுல்லம் படையின் மூலமாகத்தான் இவங்களுடைய தந்தையாக இருக்கட்டும் மாமாவாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் மூன்று பேருமே கிட்டத்தட்ட சொந்தக்காரங்க அனைவருமே சஃா ரூவருமே நபிசுலாசுடைய படைகள் மூலமா தான் கொலை செய்யப்பட்டது அவர்கள் அவர்களே சொல்லி ரதிக்கு நபிசுல்ல விட வெறுப்புக்குரிய ஒரு நபர் இருந்ததே கிடையாது அந்த நான் கோபம் என்னுடைய சொந்தத்தை எல்லாமே வந்து அவர்களுடைய படை கொலை கொலை செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் கோபமான முறையில் இருந்தேன் அதுக்கு நபிசுலாசும் பாருங்க அவர்கள் வந்து கடைசி வரைக்கும் மன்னிப்பு கேட்டுகிட்டே இருப்பாங்களாம் நான் வந்து கொலை செய்துட்டேன் எங்களுடைய படை வந்து அவளுக்கு அவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் விஷயத்தை எடுத்து சொல்லி இவர்கள் வந்து நபீனு தெரிஞ்சும் என்னை எதிர்த்தாங்க இவங்களுக்கும் தெரியும்ல இவங்களே தானே சொல்றாங்க ஹிஜரத் செஞ்சு வரும்போது ரொம்ப என்கூட எப்பயுமே விளையாண்டுகிட்டு இருக்கோங்க அன்னைல இருந்து என் விளாடுறதே இல்ல சிரிக்கிறதே இல்ல நபீனு தெரிஞ்சாலும் எதிர்ப்பேன்னு சொல்லி எல்லா வகையிலையும் இவருடைய தந்தை தான் பனுக்குறையில அவங்க பாட்டு ஒரு ஓரத்துல உட்கார்ந்து இருந்தவங்களையும் சீண்டி விட்டு நீங்க போய் தாக்குங்க ஆக எல்லா நேரங்களிலையும் இவர்கள் இவர்கள் தான் வந்து இஸ்லாத்தை அழித்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி பாடுபட்டாங்க அப்படின்னு நபிசுல்லா புரியவும் வச்சது மட்டும் இல்லாம அவர்களிடத்துல மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சஃ அறிவிக்கிறான் இப்ப நபிசுல்லா அலுவலாம் தங்களுடைய மனைவிகளோடு வெளியிலேயும் சரி வீட்டுக்குள்ளயும் சரி எந்த அளவு அழகான முறையில் நடந்திருக்கிறாங்க அப்படிங்கறதுக்கு இது மிக சிறந்த ஒரு உதாரணம் அடுத்து இந்த போர்ல இந்த போருக்கு நடந்த ஒரு சம்பவம் என்ன சொன்னா முக்கியமான சம்பவம் இந்த பிசுனரசத்துடைய அடிமை ஒருவர் அவரு என்ன பண்றாரு அவருக்கு அம்பு பட்டு அந்த காயத்தினால ஷகிதாயிரம் மௌத்த ஆயிடுறார் இப்ப அனைவருமே என்ன பண்றாங்க அங்கு சகாபாக்கள் எல்லாருமே அவர் ஷகிது ஷஹீது ஷஹீதுன்னு சொல்ல ஆரம்பிச்சாரு அப்படி அறிவிச்சுட்டு இருக்கும்போது நபிசுல்லம் அவர்களை வந்து நீங்க சொல்லாதீங்க அவளை வந்து சஹீதுன்னு நீங்க சொல்லாதீங்க அப்படின்னா சகாபாக்களுக்கு ஒரே ஆச்சரியம் நபிசுலாசத்துடைய அடிமை அதே போல வீர தீரமாக போரிட்டு ஒரு முஜாஹிது பெருமைக்காகவும் போறாடில்ல வேற எந்த நோக்கத்துக்காகவும் போறாள்ல ஷகிதான பிறகு இவர் ஷஹீத் இல்லையே அப்படி நபிசுலாசம் சொல்றாங்க மேலும் இவர்களுக்கு ஜனாசாத்தனம் வைக்கிறதுக்கும் நபிசுலிசம் முன்வரல அந்த அளவு என்ன தவறு செஞ்சிட்டாரு அப்படின்னு நபிசுலா கேட்கும்போது சகாபாக்கள் கேட்கறாங்க நபிசுலம் சொல்றாங்க அங்க கைபருல இருந்து எடுக்கப்பட்ட கனிமத் பொருள்ல ஒரு துணிய சாதாரண ஒரு துணியை இவர் எடுத்துக்கிட்டாரு எல்லா பொருட்களுமே கனிமத் பொருட்கள் அனைத்துமே அமீர் இடத்துல வந்து அமீர் பிரித்து கொடுக்கறதா சட்டம் ஐந்துல ஒரு பங்கு அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதர்களுக்கும் அதுலயும் அது யார் யாருக்கு போகணும் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லட்டான் குரான்ல மீதி நாளை வந்து அப்படியே வந்து அங்க போரிட்ட போரில் ஈடுபட்ட சகாபாக்களுக்கு போரில் ஈடுபட ஈடுபட்ட முஜாஹளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத சட்டம் அல்லாவித்த சட்டம் அப்ப சிறிய ஒரு பொருளாக இருந்தாலும் அமீருடைய அனுமதி இல்லாமல் எடுக்கக்கூடாது அப்படிங்கறத இதுல இருந்து நாம தெரிந்து கொள்ளணும் அவர் யார் நபிசு இல்லாதக்கு எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் சரி நபிசு இல்லாதக்கு காலம் முழுவதும் பணிவிட செஞ்சிருந்தாலும் சரி ஒரு முஜாஹிதாக இருந்தாலும் சரி கனிமத்துடைய பொருள்ல இருந்து ஒரு சிறிய ஒரு துணியை எடுத்தாலும் அதற்கு இப்ப இப்படிப்பட்ட கண்டிக்கத்தக்க அளவுக்கு ஒரு முக்கியமான குற்றம் அப்படிங்கறத நாம இங்க கருதோம் நபிசுலசன் ஜனாசா தொழுகே வைக்க மாட்டேன்ட்டா அந்த கடுமையான குற்றமாக இதை கருதுனா அதே காலத்துல அதே இதே கைபர் களத்துல என்ன நடந்துச்சு சொன்னா கழுதைய வந்து கழுதையை வந்து கனிமத் பொருளாக கிடைச்சது சஹாபாக்கள் என்ன பண்றாங்க இந்த கழுதையை வந்து அவர்கள் அறுத்து சமைக்கிறாங்க சமைச்சபோது நபிசுல்லம் கேட்கிறாங்க என்ன சமைக்கப்படுது அப்படின்னு கேட்கும் போது கழுதையை சமைக்கிறாங்க அப்படின்னு சொன்னப்ப நபிசுலாலும் அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உணவையும் நீங்க வந்து கீழே கொட்டிடுங்க அப்படின்னு கட்டளை இதற்கு முன்னதாக அரபுகளிடத்துல கழுதையை சாப்பிடும் வழக்கம் இருந்தது இப்ப இந்த நேரத்தில் தான் கழுதை வந்து முஸ்லீம்களுக்கு தடுக்கப்பட்ட உணவாக மா மாத்திரமைக்கப்பட்டது அரபுகளுடைய கலாச்சாரமாக இருந்தது அப்ப கழுதை வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கறத நாம இந்த யுத்தத்தில் நடந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக அது ஹராமாக்கப்பட்டது அப்படிங்கறத நாம தெரிந்து கொள்ள முடியுது இப்ப நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பாதி விளைச்சலை முஸ்லீம்களுக்கும் பாதி விளைச்சலை யூதர்களும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒப்பந்தத்தின் பேர்ல நபிசுல்லா விட்டுட்டு வந்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அதுவும் முஸ்லீம்கள் விரும்பினா அவர்களை வச்சிருக்கலாம் இல்லைன்னா வெளியேற்றலாம் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையின் பேர்ல இப்ப முஸ்லீம்கள் இவர்களை அனுப்பி அந்த பாதி பொருட்களை வாங்கிட்டு வரதுக்கு இவர்களை தான் அனுப்புறாங்க அங்கிருந்து அங்க இருக்கக்கூடிய கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து அதை நம்ம பிரித்து வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை நியமிக்கிறாங்க அப்ப அங்க இந்த யூதர்கள் என்ன பண்றாங்க எவ்வளவு வக்கரபுத்தி உடையவங்க என்ன பண்றாங்க சொன்னா இந்த சஹாபிட்ட அல்லாஹுடைய தூதருடைய தோழர்கிட்ட வந்து உங்கள சொல்றாங்க நானும் உங்களுக்கு லஞ்சம் தரோம் பாதியை வந்து நீங்க விளைச்சல கம்மியா காமிங்க பாதி கொடுத்த மாதிரி நீங்க கணக்கெழுதிங்க அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதருடைய ஒரு தோழர்கிட்ட வந்து கேட்குறாங்க இவர் வந்து அதை ஒத்துக்கொள்ளல கடுமையான முறையில் அதுக்கு பதிலளித்து பாதியை வந்து இவர் பெற்றுக்கொண்டு முஸ்லீம்களிடத்துல அதை கொண்டு போய் சேர்த்தார் அப்ப இது எது வரைக்கும் தொடர்ந்துச்சு இந்த பாதி பாதி எது வரைக்கும் தொடர்ந்துச்சுன்னு சொன்னா உமரது இல்லாத காலம் வரைக்கும் தொடர்ந்துச்சு அதையும் வந்து இதையும் கெடுத்துக்கொண்டது யூதர்கள் தான் என்ன பண்றாங்க யூதர்கள் வந்து உமர் ரீல்லுவ காலத்துல இந்த கைபர் இடத்துக்கு உமரது என்ன பண்றாங்க ரதியுல்லானு சுபை ரதி அப்துல்லா பின் உமர் ரதி இந்த மூணு பேர்த்தையும் இந்த பாதி பொருளை வாங்குவதற்கு நியமிச்சு நியமிச்சிருக்காங்க இவங்க என்ன பண்றாங்க அப்துல்லா பின் உமர் ரத்தியுல்லானு மேல தூங்கிட்டு இருக்காங்க ரூப்ல அதாவது மேலடு தூங்கிட்டு இருக்கிறாங்க தூங்கிட்டு இருக்கிற சகாபிய வந்து மேல இருந்து கீழே தள்ளி கொலை செய்வதற்கு முயற்சி செய்ய கையுமே இரண்டு கையுமே உடஞ்சிருச்சு அந்த அளவு கடுமையான முறையில இவருக்கு வந்து காயம் ஏற்பட்டுருச்சு பாதி பாதி வசூலிக்க வந்த சஹாபிய இந்த மாதிரி அனுப்பிவிட்டோன்ன உமர்இதிலானுக்கு கடுமையான முறையில கோவம் வந்துருச்சு முஸ்லீம்களுக்கும் கடுமையான முறையில கோவம் என்ன பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம்களையும் அவசரமாக கூப்பிட்டு நபிசுல்லா அலிஸ்வம் ஏற்கனவே சொல்லிருக்கிறாங்க இந்த மாதிரி இந்த யூதர்களை நீங்க அவங்க மரணிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லி இருந்தா நீங்க இந்த கைபல இருக்கக்கூடிய யூதர்களை நீங்க இங்க வச்சிருக்க விரும்பினீங்கன்னா வச்சிருங்க இல்லன்னா வெளியேற்றிருங்க அப்படிங்கிற நிபந்தனையை நபிசுலிஸ்வம் சொல்லிட்டு இருந்தா சொல்லிதா இருந்தா அப்ப இந்த மாதிரி நபிசுல்லா சொல்லிருக்காங்க நாம இவர்களை வந்து இதுக்கு பிறகு இவங்களை மன்னிச்சு விட்டுறதா ஆல்ரெடி நபிசுலாஸ்லம் காலத்திலேயே அப்துல்லா பின் ரவாது இல்லான உடத்துல அவங்களே ஊழல் பண்ண சொல்லி வந்து பிரெயின் வாஷ் பண்ணாங்க இப்ப கொலை செய்யாத அளவுக்கு துணிச்சுட்டாங்க பாவம் பார்த்து நபிசுலா அலுவலம் அங்கு வச்சு யாராவது எந்த முதலாளியாவது ஒரு வரதலை பாதி பாதி எடுத்துக்கொண்டு கொடுப்பானா நபிசுலாஸ்லம் எந்த அளவுக்கு கருணை காட்டி நீங்க உழைக்கக்கூடியதுக்கு நீங்க பாதி பாதி அப்படின்னு நபிசுலச பெரும்பான்மையான ஒரு பெருந்தன்மையோட விட்டுட்டு வந்தா இவங்க கொலை செய்யறதுக்கு துணியிலானுங்க அப்ப உமரந்த ராணுவ எல்லாத்தையுமே கூப்பிட்டு இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தி இவர்களை வச்சிருக்கலாமா வெளியே அனுப்பிடலாமா அப்படின்னு முஸ்லிம்கள் இடத்துல ஆலோசனை கேட்கும் இவர்களை வெளியே அனுப்பிடலாம் அப்படின்னு சொன்ன பிறகு அவர்கள் அனைவரையும் ஷாம் தேசத்துக்கு விரட்டி அடிக்கப்படுறாங்க வெளியேற்றப்படுறாங்க அது மட்டுமல்லாமல் நபிசல்லால அவர்களுக்கு தெரிய வந்தது பிறகு இவர்கள் இந்த காரணத்துக்காக தான் வெளியேற்றது ஆனால் நபிசுலாஸ்துடைய ஒரு ஹதீசும் இப்படி இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம கருதும் அரேபிய தீபகற்பத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு பகுதி தான் இப்ப இவர்களை வெளியேற்றாங்க வெளியேற்றின பிறகு ஹிஜ்ரி முன்னூறாம் ஆண்டு அந்த வருடம் சுமார் அந்த வருடங்கள் என்ன பண்றாங்க எழுதி வச்சுட்டு எங்களுக்கு காலத்தில் நடந்திருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்ட்ட இங்க பாருங்க நபிசுல்லா கொடுத்த லெட்டரு எங்களுக்கு ஜிஸியாவிலிருந்து நபிசுல்லா விலக்களித்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவர்களா ஒரு லெட்டரை எழுதிட்டு வந்து அனுப்பிறாங்க இதை வந்து சில அரியும் தான் அப்படின்னு கருத்துல அங்க ஒரு கருத்து வரக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு ஃபேக் லெட்டரை உருவாக்கணும் இமாம் இவ்வசரா சொல்லி காட்டுறாங்க பொய்யான லெட்டர் இவங்களதான் உருவாக்கினது இந்த குழு தான் உருவாக்கினது அப்படிங்கறத வரலாற்று பதவியிலிருந்து பதிவு வைக்கிறாங்க அது மட்டும் அதே லெட்டரை ஏழ்நூறுலயும் காமிக்கிறாங்க ஷாமில் இருக்கக்கூடிய அதே யூதர்கள் எங்களுக்கு வந்து ஜிசியால் இருந்துட்டு இந்த லெட்டிசாசன் கொடுத்திருக்காங்க ஜிசியாவிலிருந்து விலக்களிக்க கூடிய இந்த ஒப்புதல் ஒப்புதல பாருங்க அப்படின்னு சொல்லி லெட்டரை காமி யூதர்கள் எந்த அளவு அவர்களால முடிஞ்சா நேரடியா தாக்குறாங்க இல்லனா பின்னாடி இருந்து சீண்டல் யார சீண்டி விட்டா இங்க வந்து எதிர்ப்பாங்களோ அவங்களோ எதிர்க்கிறது அப்படி இல்லையா தனியா வரும்போது கொலை செய்ய முயற்சி செய்யறது இல்ல ஊழல் பண்ணுங்க லஞ்சம் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறது அதே போல அப்படி இல்லையா எதுவுமே வேலைக்காவலையா குறைஞ்சபட்சம் நமக்கு ஆசையாவது கொடுக்காம இருக்கணும் அவர்களை பாதுகாப்பதுக்கு தான் திசியா அதையாவது கொடுக்காம இருக்கிறதுக்கு பேக் லெட் எல்லா வகையிலையும் இஸ்லாத்திற்கு ஆரம்பத்திலிருந்தே இவர்கள் வந்து தொந்தரவு தான் கொடுத்து கொண்டிருந்தாங்க இது போன்ற வரலாறுகள் வந்து நம்ம பார்க்க முடியும் இப்ப இந்த கைபர் யுத்தத்திலிருந்து நாலு குழுக்கள் வந்து நபிசுல்லா கைபர் யுத்தத்தின் அந்த காலத்தை ஒட்டி நாலு குழுக்கள் நபிசுல்லா வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வராங்க நாலு குழுக்கள் வராங்க ஏற்றுக்கொள்ள அல்லது ஏற்றுக்கொண்ட மக்கள் வராங்க அதுல முதலாவது குழு முதலாவது குழு எது அல் அசரியின் இவர்கள் எங்க இருக்கிறவங்க இந்த அல் அசரி கோத்திரத்தை சார்ந்தவர்கள் நம்ம அதிகமாக ஹதிஸ்கெல்லாம் பார்த்திருப்போம் அபு மூசா அல் அசரி ரதியும் இவர்கள் அந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள் தான் அப்ப அபு மூசா அல் அசரி ரதியாங்க நானும் என்னுடைய இரு சகோதரர்கள் அவர்களோடு மட்டும் இல்லாம டு ஐம்பத்தி மூணு நபர்கள் குடிப்பெயிருந்து இஸ்லாத்தை கைபறி இந்த குறிப்பிட்ட காலத்துல இவர்கள் வரும்போது என்ன சொன்னா இவர்கள் வரக்கூடிய அந்த கப்பல் வலுதாகி கடல்ல நின்றுது பக்கமா இருக்கு பக்கத்தில் இந்த அபிசேனியாவில்தான் ஆல்ரெடி ஜாபர்பின் அபுதாலி ரதில்ல அவர்களுடைய தலைமையில நூற்றுக்கும் குறைவான முஸ்லீம்கள் செஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத வரலாறு மக்காவில இவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னதாகவே ஆரம்பத்துல ஹிஜரத் செஞ்சு போனவங்க அப்ப இது இவர்கள் வந்த கப்பல் வந்து மதினாவை விட அபிசேனியாவுக்கு பக்கத்தில் இருக்கனால அதற்கு பக்கத்துல இருக்கனால அங்க போகும்படி அங்க கட்டளையிடவும் அவங்க அங்க போயிட்டாங்க அங்க போய் ஜாஃபர் பின் அபுதாலி பிரதில்லானு அவர்களுடைய தலைமையில அங்க அவங்க வாழ்றாங்க நபிசுலாசன் வந்து கட்டளை அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அங்கேயே இருக்கிறாங்க இது வந்து முதலாவது பயணக்குழு இரண்டாவது பயணக்குழு எதுன்னு சொன்னா இந்த ஜாபர் பின் அபுதாலி பிரதில்லோ எங்க அபிசினி அபசா நாட்டில் இருக்கிறாங்களே அங்க இருந்து அவர்களும் கொஞ்ச நாளே இங்க வந்துடுறாங்க இந்த கைபரித்தம் நடந்த அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த சூழல்ல இவங்க வந்துடுறாங்க நபிசுல்லம் என்ன பண்றாங்க இந்த கைபர்யுத்திற்கு பிறகு அமருபின் உமையா அத்திரி ரதில்லானு இவர்களை அனுப்பி நபிசுல்லாஸ்லம் இவங்களை போய் நீங்க கூட்டிட்டு வாங்க இவங்க பல ஆண்டுகளாக மக்காவிலிருந்து மதினாவிற்கு போய் இவர்கள்லாம் விஜயம் செய்யறதுக்கு முன்னதாக இவங்க அபிசினியாவுக்கு போனாங்க ஆரம்ப காலத்திலே போனாங்க அப்ப இவர்களுடைய ஸ்லாங்கே மாறிடுச்சு தமிழ்நாட்டில் எத்தனை தமிழ் இருக்கு திருச்சி போன ஒரு மாதிரி இருக்கும் கோயமுத்தூர் போன ஒரு மாதிரி இருக்கும் பொள்ளாச்சி போன திருநெல்வேலி போனா ஒரு மாதிரி சென்னை போன ஒரு மாதிரி இவர்களுடைய ஸ்லாங்கே மாறி இருச்சு அந்தளவு இவங்க போய் அத்தனை வருடங்கள் அங்க அபச நாட்டுல இருந்தாங்க மக்காவிலிருந்து போய் ஆல்ரெடி இங்கேயே ஏழு வருஷம் ஆயிருச்சு இஜரத் செஞ்சு வந்தே அதற்கும் முன்னதாக அவங்க போனாங்க பல முன்னாடி அவர்களுடைய உணவு பழக்கம் அவர்களுடைய பேச்சு வழக்கம் எல்லாமே மாறக்கூடிய அளவுக்கு அவங்க பல ஆண்டுகள் இருந்தாங்க அப்படிங்கிறத நாம இங்க கருத்தில் குறிப்பிட்டு காட்டுறாங்க ஜாபிர் பின் அபுதாலி பிரதில் வந்த பிறகு நபிசுல்லம் அவர்களை கட்டி அணைத்து நெத்தியில் முத்தம் கொடுக்கிறாங்க பல ஆண்டுகள் பிரிந்திருந்தவங்க நபிசுலாத்துக்கு மிகவும் நெருக்கமான சஹாபி நபிசுல்ல கசின் இவங்க அபுதாலிப் அபுதாலிப் அன்பை வெளிப்படுத்தும் விதமாக கட்டி அணைப்பதும் முத்தம் கொடுப்பதும் இது ஆதாரமாக எடுக்கிறாங்க இது முரசல் தரத்தில் உள்ள ஒரு அறிவிப்பு அப்ப நபிசுல்லா நபிசுல்லா அலுவலமே இந்த ஒரு சம்பவத்தையும் அதாவது கைபர் வெற்றி அடைந்ததை வைத்து நான் அதிக சந்தோஷப்படுவதா இல்ல அபிசினியாவிலிருந்து வந்த இந்த சந்தோஷத்தை நான் பெரிய சந்தோஷமாக நினப்பதா அப்படிங்கிற அளவுக்கு ரெண்டுமே மிகப்பெரிய சந்தோஷம் கைபர் வெற்றியும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஹபச நாட்டிலிருந்து இவர்கள் வந்ததும் வந்து முஸ்லிம்களோடு சேர்ந்து கொண்டதும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எதுக்கு நான் அதிகமா சந்தோஷப்படுறேன்னே தெரில அந்த ரெண்டுமே சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லிக் காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருந்தது அவர்கள் அங்கிருந்து இங்கு மதினாவிற்கு வந்தது இப்ப சகி புகாரியில வரக்கூடிய ஒரு அறிவிப்பு அபு மூசா அல் அசர் ரதில்லான்னு அறியக்கூடிய ஒரு அறிவிப்பு இவங்க எங்க இருந்தாங்க அங்கதான் இருந்தாங்க கப்பல் பழுதடைஞ்சு அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இவங்க இந்த குழுவோட மதினாவிற்கு வந்த பிறகு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு சொன்னா அஸ்மா பின்ஹா இவங்க என்ன பண்றாங்க பேசிட்டு இருக்கும் போது உமர்ல வீட்டுக்குள்ள வராங்க வீட்டுக்குள்ள வந்த பிறகு உமரதுலான்னு கேட்கறாங்க கடல் தாண்டி வந்த அந்த அபிசினிய பெண்ணா இவங்க கேக்குறாங்க இவங்க மக்காவாசிதான் இருந்தாலும் உமரதுலானு இப்படி கேக்குறாங்க கேக்கும் போது இவர்களுக்கு கொஞ்சம் இதாயிடுச்சு ஈகோ ஆயிடுச்சு நம்மளும் மக்காவாசியல் தான் நம்மள வந்து இப்படி அபிசினி ஆசியன்னு கேட்கிறாரு அவங்களோட ஸ்டாண்ட் எல்லாமே மாறிடுச்சு அதெல்லாம் அதெல்லாம் பார்த்தா உமரதுலான்னு கேட்டாங்க கேட்டவுடனே இவருக்கு இவங்களுக்கும் உமரதுலானுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் மாதிரி ஆயிடுச்சு உமரதிலானு சொல்றாங்க நாங்க தான் நபிசுல்லாலுக்கு மிக நெருக்கமானவங்க நபிசுல்லால மீது அதிகமாக நாங்க தான் உரிமை உடையவங்க அப்படின்னு உமர் உமர் சொல்றாங்க உடனே அஸ்மாரதிலான்னு சொல்றாங்க இல்ல நாங்க தான் அப்படின்னு சொல்றாங்கல்லான்னு சொன்ன உடனேயே அஸ்மா அஸ்மாரதிலான்னு என்ன பண்றாங்க நபிசுல்லாலும் வீட்டுக்கு போறாங்க உமரது இல்லான் சொல்லிட்டு தான் போறாங்க நீங்க சொன்னதை அப்படியே நான் நபிசுல்ல சொல்லுவேன் அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் என்ன பதில் சொல்றாங்களோ அதை கேட்டு நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படியே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நபிசுராசத்துல போறாங்க நபிசுராசத்துல போன பிறகு அங்க நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க இந்த மாதிரி உக்காந்து அபிசினி பெண்ணு சொல்றது நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க உமரதுலான் வந்து நாங்க தான் வந்து நபிசுராசத்துக்கு அதிக உரிமையுடையவங்க அப்படின்னு சொல்லி சொன்னது எல்லாத்தையுமே சொல்லும் போது நபிசுராசம் சொல்றாங்க நிச்சயமாக கிடையாது அவர்களை விட எங்களுக்கு அதிகமாக உங்க மேலதான் எனக்கு அதிகமான உரிமை இருக்கு நீங்க தான் எனக்கு அவர்களை விட உரிமை அதிகமாக உடையவங்க அப்படின்னு நபிசராசி சொல்லி காட்டாங்க ஏன்னு சொன்னா அதையும் சொல்றாங்க காரணத்தையும் அவர்கள் ஒரு ஹெச்ரத்து செஞ்சு வந்தவங்க நீங்க ரெண்டு எஜரத்தை செஞ்சவங்க ஒன்னு மக்காவில் இருந்து ஹபசாவுக்கும் இன்னொன்னு அபசாவில் இருந்து வந்தது அப்ப நான் அஸ்மாரதியா சொல்லிகாட்டுறாங்க சந்தோஷமான செய்தி இதை போன்ற ஒரு அரு ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி எனக்கு கிடையவே கிடையாது அப்படிங்கிறாங்க இந்த செய்தி தெரிந்த உடனேயே யாரெல்லாம் அபஸாவிலிருந்து ஹிஜரத் செஞ்சு மதினாவிற்கு வந்தாங்களோ அவங்க எல்லாமே ஓடி வந்து அஸ்மா ரூசா ரொம்ப திரும்ப இந்த ஹதீசிட்ட கேட்பேன் திரும்ப திரும்ப நபிசுலாசன் சொன்ன திரும்ப திரும்ப கேட்பேன் எந்த அளவுக்குன்னு சொன்ன ஒரு காலகட்டத்தில் இவர்கள் ஒரு இடத்துலயும் இவர்கள் ஒரு தூரத்திலேயும் இருப்பாங்க பல நேரங்கள் பல மணி நேரங்கள் பல நாட்கள் பயணப்பட்டு அஸ்மாரில்லான்ஹா அடையக்கூடிய அளவுக்கு அபு மூசா தூரத்தில் இருப்பாங்க இந்த ஹதீஸ கேட்கறதுக்காக இங்க இருந்து பயணம் பண்ணி அந்த ஒரு அதீச கேட்டுட்டு திரும்ப வருவாங்க அவங்க அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு இனிமையான ஒரு செய்தியாக இருந்தது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அபு மூசா ரானுவும் இவர்களும் வந்து சேர்ந்த இரண்டாவது குழு இந்த குறிப்பிட்ட காலத்தை ஒட்டி மூன்றாவதாக அத்தாரியின் இவர்கள் வந்து ஷாமுல வந்து லஹம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து வந்த நபர்கள் யாரு இந்த தமிழ்முத்தாரி தாரி இந்த தமிழ்முத்தாரி ரிலான யாருங்க எதற்கு பேர் போனவங்க எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்சவங்க தஜ்ஜாலை கண்ணா நேரடியாக கண்ணில் பார்த்தவங்க இந்த தமிழ்முத்தாரி ரது இவர்கள் இவர்களுடைய கோத்திரத்திலிருந்து பல நபர்கள் இசை செஞ்சு வராங்க இவர்கள் அதற்கு முன்னதாகவே தஜால நேரடியாக பார்த்த நபர்களில் மனிதர்கள் இவரும் ஒருவர் ஒரு கடல் பயணத்தில் போறாங்க ஒரு இடத்துல கப்பல் நிக்கிது அப்ப என்ன பண்றாங்க இவர்கள் இறங்கி போகும்போது ஒரு மோசமான உருவத்தில் ஒரு விலங்கு வருது அந்த விலங்குட அந்த விலங்கு பேசுது அந்த விலங்குடத்துல போகும்போது விலங்கு ஒரு இடத்திற்கு கூட்டிட்டு போகுது அந்த இடத்துல ஒருவன் இருக்கிறான் அந்த ஒரு இடத்துல அவங்க பேசுறாங்க தஜ்ஜால் வந்து சில அடையாளங்களை சொல்றான் இந்த குறிப்பிட்ட இடத்துல இந்த அடையாளங்கள் உருவாயிருச்சா இந்த நீர் தடாகத்தில் நீர் வற்றியிருச்சா இந்த தன்னை முகமதுன்னு சொல்லக்கூடிய அல்லாவின் தூதர் சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்துட்டாரா இது மாதிரி பல கேள்விகளை தஜ்ஜால் கேட்கலாம் அப்ப இது எல்லாத்துக்குமே ஒரு பதில் சொல்லிட்டு வராரு இதெல்லாம் வந்து ஏதோ ஏதோ ஒன்னு அப்படின்னு இருக்கிறாரு இவர் ஹிஜரத் செஞ்சு வந்து இவருக்கு செய்தி எல்லாம் கிடைக்கும் போது இவர் இந்த மாதிரி ஒரு நபர் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு அவர்களிடத்துல வந்து இவர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இவர் நபிசலாசத்துல பல பேர்கள் ஹிஜரத் செஞ்சு வந்த இந்த அத்தாரியில் இவரும் ஒரு நபர் அப்படிங்கிறத நம்ம கருத்துல கொள்ளணும் அடுத்து வந்து தவுஸ் கோத்தரத்தை சார்ந்தவர்கள் அதாவது இவர்களும் ஏமன் ஏமன் நாட்டுல இருக்கக்கூடியவன் இந்த கோத்தரத்தை சார்ந்த நபர்களில் ஒரு முக்கியமான நபர் தான் இமாம் அபுஹுரேலா இவர்களும் இந்த கோத்திரத்தை சார்ந்த நபர்கள் ஒருத்தவங்க தான் இவங்க அறிவிக்கிறாங்க ஐம்பது குடும்பங்கள் அல்லது ஐம்பது வீடுகளில் உள்ள நபர்கள் ஹிஜரத் செஞ்சு வந்தாங்க அப்படின்னு சொல்லி இவர்கள் அறிவிக்கிறாங்க அப்ப இத்தனை குழுக்கள் நபிசுல்லா அலுவலர் இந்த குறிப்பிட்ட ஒரு காலத்தை ஒட்டி நபிசுல்லா ஹெஜரத் செஞ்சு வர்றாங்க அப்ப இந்த கைபரியுத்தம் முடிந்து எல்லாமே ஊருக்கு திரும்புறாங்க மதினாவுக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் போது நபிசுல்லா அலுவலம் பிலால் ரதில்லா இடத்துல நம்பிசிலம் பொறுப்பை கொடுப்பாங்க எந்திரிச்சிருவாங்க தற்காலிகமாக கூடாரம் அமைத்து ஒரு இடத்துல தங்குறாங்க எல்லாருமே தூங்கிடுறாங்க எந்த அளவுக்கு சொன்னா உச்சி வெயில் அதாவது கடுமையான முறையில் சூரியன் வந்து அவர்களிடத்துல படும் வரை அவர்கள் எல்லாருமே படையில வந்து அனைத்து சகாபாக்களையும் அல்லா தூங்க வச்சா நம்மளுடைய படிப்பனைக்காக நம்ம ஒரு இருபது பேர் தொடர்ந்து நபர்கள் ஒரு பத்து பேர் ஒரு இடத்துல தூங்கினாவே அலாரம் இல்லைன்னாலும் ஒருத்தரா எந்திரிச்சிருவோம் மீதி ஒன்பது பேர் தான் வெளிப்பூட்டுவாங்க அல்லா இந்த உண்மைத்துடைய படிப்பனைக்காக அனைத்து சகாபாக்களையும் அங்க உறங்க வைக்கிறோம் உறங்க வச்சுட்டு அங்க எல்லாரும் வெயில் பட்டோனா எந்திரிக்கிறாங்க எந்திரிச்ச பிறகு நபிசுல்ல ஓடி வந்து பிலால் ரொம்பவே சொல்லி அப்ப பாங்க சொல்லி திரும்ப வந்து தொழுகு சொல்றாங்க செய்து தொழுகு நடக்குது அப்ப நாம தொடர்ச்சியாக முயற்சிகள் செய்து அலாரெல்லாம் வச்சிருக்கிறோம் டெய்லி தொழுகிறதுக்காக நீயத்தோடும் நல்லா வந்து தூங்கிட்டோம் சொன்னா எப்ப எந்திரிக்கிறோமோ உடனே நம்ம தொழுதணும் அதுதான் சட்டம் நாம வந்து தொழுகணுங்கிற நீய்த்து அதற்கான ஏற்பாடும் இல்லாமல் இன்னைக்கு எத்தனையோ பேர் எந்திரிச்சோன்னா தொழுகலாம் அப்படிங்கிற ஒரு கொள்கையில இருக்கிறாங்க அது மிகப்பெரிய ஒரு தவறு நபிசுலாளம் சொல்லி காட்டினாங்க ஒரு தொழுகை மறந்துட்டோம் அப்படின்னாலோ இல்ல தூங்கிட்டோம்னாலோ எப்ப உடனே நினைவுறுதோ அல்ல எழுந்தது உடனேயோ உடனே தொழுதாகணும் அப்படின்னு நபிசுல்லா நமக்கு அறிவித்த ஒரு ஹதீஸ் இருக்குது அப்ப நாம ஃபஜர்ல என்னைக்காவது ஒரு நாள் அசதியிலேயோ அல்லது ஏதாவது காரணத்தினாலேயோ உறங்கிட்டோம்னு சொன்னா நாம எழுந்தவுடனே தொழுகணும் அப்படிங்கிறத இந்த கைப்பருத்தத்திலிருந்து திரும்பி வந்த போது நடந்த சம்பவத்திலிருந்து நாம தெரிந்து கொள்ளணும் அதே இந்த யுத்தத்தை ஒட்டி நடந்த யுத்தத்திலிருந்து திரும்பி வந்துட்டு இருக்கும் போது நடந்த இன்னொரு சம்பவம் என்னன்னு சொன்னா ஒரு மலையுடைய உச்சீல சகாபாக்கள் ஏறும்போது பின்னாடி வந்து பள்ளத்தாக்கு மலை உச்சியில வந்துட்டு போது இவங்க எல்லாமே என்ன பண்றாங்கன்னு சொன்னா சத்தமாக அல்லாஹ்மன் அல்லாஹ்மன் கத்துறாங்க அது அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான முறையில் இருக்குது மிக சத்தமாக கத்தும் போது நபிசுல்ல சொல்லி காட்டுறாங்க நீங்க வந்து காது கேளாதவனையோ அல்லது தூரத்தில் இருப்பவனையோ நீங்க அழைக்கல நீங்க பொறுமையான முறையிலயே நீங்க தக்பீர் சொல்லுங்க அப்படின்னு நபிசுலாவசம் சொல்றாங்க ரொம்ப சத்தமான முறையில தக்பீர் சொல்லக்கூடாது அப்படிங்கறத அதாவது அடுத்தவர்களுக்கு தொந்தரவும் விளைவிக்கும் வகையில இருக்கக்கூடாது அப்படிங்கறத நாம இதிலிருந்து கருத்தில் கொள்ளணும் ஒரு சம்பவம் அபு மூசால் அசரி ரதில்ல இவங்க என்ன பண்றாங்க சிறப்ப சொல்றாங்க இது இருக்குது இந்த லாஹவுலாக்குவத்தை இல்லா பிள்ளா அப்படிங்கிற இந்த ஒரு சொல் இந்த ஒரு திக்குது சொர்க்கத்துடைய புதையல் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க சொர்க்கத்துடைய புதையல்கள்ல இதுவும் ஒன்று சொல்லிக் காட்டாங்க இந்த ஹதீஷும் குறிப்பிட்ட கைப்பரி யுத்தத்திலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது நடந்த ஒரு சம்பவம் அப்படிங்கறத நமக்கு கருத்து அடுத்ததாக வசாரா அப்படிங்குற ஒரு கோத்திரம் இவங்க யாருன்னு சொன்னா கத்தபான் கத்தபான் யாரு யூதர்களுக்கு யூதர்களோடு கை கோர்த்து ஹந்த கித்தத்தில் நபிசுரா எதிர்க்க வந்தவங்க ஆறாயிரம் பேர் இவங்களை சார்ந்தவங்கனா இந்த கத்தபானை சார்ந்தவங்கனா அதுல இருந்து வரக்கூடிய இந்த பசாரா அப்படிங்கிற இந்த கோத்திரத்தார்கள் என்ன பண்றாங்க இந்த கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் என்ன பண்றான்னு சொன்னா உயனா பின் ஹசன் அப்படிங்கிற இவன் வந்து ஒரு கனவு கண்டிருக்கான் என்ன கனவுன்னு சொன்னா துர்ருகைபா அப்படிங்கிற ஒரு மலை அந்த மலைய வந்து இவன் தூக்குவது போல ஒரு கனவு வந்து கண்டிருக்கான் இதற்கு இவனே அர்த்தம் கற்பித்துக் கொள்றான் என்ன அர்த்தம் சொன்னா நான் வந்து நபிசுல்லா வெற்றி கொள்ள போறேன் அதுதான் வந்து இந்த மலையை வந்து நான் தூக்குறதாக இந்த கனவுடைய அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னு சொன்னா கைபர்களத்துக்கு வரான் கைபர்களத்துக்கு இந்த ஆல்ரெடி எங்க யூதர்களுக்கு உதவி செய்ய உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துல அதுவும் இவன் வெற்றி கொண்டிருவேன் அப்படிங்கிற அந்த கனவுக்கு விளக்கத்தை இவனே நினைச்சுக்கிட்டு கைபர்களத்துக்கு இவன் வரத்துக்குள்ள கைபருடைய கதை முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி யூதர்களை வெற்றி கொண்டு கனிமத்தெல்லாம் நான் பிசுலசனம் திரட்டி எல்லா எல்லாமே முடிஞ்சிருச்சு அந்த நிலைமையில இவன் வந்தபோது இவன் வந்து நபிசுல்லா சந்திக்கிறான் சந்திச்சு என்ன பண்றான்னு சொன்னா நபிசுல்லோடு பேரம் பேசுறான் என்னன்னு சொன்னா நாங்க வந்து உங்க கூட சண்டை போடல பாருங்க உங்க கூட சண்டை அதற்காக நீங்க வந்து கனிமத்தை எனக்கு அல்லது கனிமத்துல ஒரு பகுதி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பேரம் பேசுறோம் வந்துட்டு பொய்யனை நீ ஏன் வந்து பொய் சொல்ற உனக்கு வந்து வேணும்னா அந்த நீ அதைய பொய் எடுத்துக்கோ அப்படின்னு நபிசுல்லம் வந்து இந்த பொய்யனை பார்த்து நீ பொய் சொல்ற அப்படின்னு பொய்யனே சொல்லி நபிசுல்லம் அவங்களுக்கு அந்த நபருக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கறாங்க அப்புறம் பிறகு இந்த உயர் என்ன பண்றான் திரும்பி போன பிறகு ஹாரிஸ் அப்படிங்கிற ஒரு நபர் அங்க இருக்கக்கூடிய கற்று தேர்ந்த வேதங்களை கற்று தேர்ந்த ஒரு நபர் இவர் இதே கோத்தரத்தை சார்ந்த நபர் தான் அந்த அவனுடைய கோத்தரத்தை சார்ந்த அதே நபர் இவரை போய் பார்த்து இந்த மாதிரி நடந்தத இவ்வளவு தூரம் இத்தனை பயண இத்தனை நாட்கள் பயண தொலைவில் இருக்கக்கூடிய போய் ஒண்ணும் கிடைக்காம ஓர் முடியாம சும்மா வந்தப்ப இதை போய் சொன்ன நடந்ததெல்லாம் சொல்லும் அவர் என்ன சொல்றாரு நான் தான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன்ல இவர் வந்து அல்லாவுடைய தூதர் இவர் கிழக்கிற்கும் மேற்கிற்கும் உள்ள எல்லாத்தையும் வெற்றி கொள்வாரு இவரை வெற்றி கொள்வதற்கு யாருமே கிடையாது இது வேதத்தில் இருக்கு அப்படின்னு அவன் முன்னாடியே சொன்னால நீ ஏன் திரும்ப நீ போய் திரும்ப இந்த மாதிரி அவமானப்பட்டு வர அப்படின்னு அவரும் வந்து அந்த இடத்துல இவனு இவனுடைய மூக்கு அறுபடும் நிலையில அவரும் பதிலளிக்கிறார் இங்கேயும் அவமானம் இங்கேயும் வந்து இங்கேயும் வந்து பிக்ச எடுக்கணும் எனக்கு இதை கூட வந்தது தாக்க வந்தது அவ்வளவு தைரியம்தான் வந்து தாக்கி எதுமே இல்ல சரி தாக்கதான் முடியல அப்படின்னா திரும்பியா போயிருக்கணும் எனக்கு உங்க பொருள கனிமத்து கொடுக்கணும் நீங்க போரிட்டதுல எனக்கு கொஞ்சம் கொடுங்க உங்களை நான் தாக்கல பாருங்க அப்படின்னு இங்கேயும் வந்து பிச்சை எடுத்து அதுக்கும் கிடைக்கல நபிசுலால நல்ல முறையில மூக்கரு மூக்கறுத்து விட்டு அழைச்சி திரும்ப அனுப்பிட்டாங்க நான் தான் முன்னாடி சொல்லிருக்க நீ ஏன் போய் அவமானப்பட்டு வர அப்படின்னு சொல்லி ஹாரிசும் அனுப்பி வைக்கிற இப்ப இதுவும் வந்து கைப்பற காலத்துல ஒரு நடந்த ஒரு சம்பவம் அப்படிங்கறத நமக்கு கருத்து கொள்ளணும் அதன் பிறகு ஹஜாஜ் பின் அல் அல் அத் சலம் சுலமின் இவர் வந்து ஒரு முஸ்லீம் இவர் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் இவர் சுலை கோத்திரத்தை சார்ந்த ஒரு நபர் இந்த ஹஜாஜ் இருக்கிறாரு இவர் ஒரு தொழில் அதிபர் இவர் என்ன பண்றாரு இவருடைய மனைவியும் மக்காவள இருக்கிறாங்க அவங்க காஃபியாக தான் இவர் இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்டது அங்க இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாது மனைவிக்கும் தெரியாது இப்பதான் ரீசண்டா இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு இவர் என்ன பண்றாரு இவருடைய பொருளாதாரம் மக்களா இருக்கு இவருடைய பொருளுக்கு வரவேண்டிய பணம் எல்லாம் மக்களா இருக்கு இதை நான் போய் வாங்கணும் நான் இஸ்லாமத்தை ஏத்துக்கிட்டேன்னு தெரிஞ்சா அவங்க தரமாட்டாங்க மக்காவாசிகள் வந்து தரமாட்டாங்க அதனால நான் வேண்டியத அங்க சொல்றதுக்கு யார சொல்ல எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இந்த கைப்பருக்களத்துல நபிசுல்ல ஓகே நீங்க உங்களுக்கு என்ன சொல்லுறதா சொல்லிக்கோங்க அப்படின்னு நபிசுல்லி அனுப்பிடுறாங்க இவர் வந்து ஹஜாஜி லானு இவங்க இங்க இருந்து மக்காவுக்கு போகும்போதே மக்காவிற்கு உள்ள கூட நுழையல அங்க இருக்கக்கூடிய குறைசிகள் என்ன பண்றாங்க இவர்களுடைய ஒட்டகம் நகர முடியாத அளவுக்கு வந்து சூழ்ந்து கொடுறாங்க இவர்கள்ட்ட ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி நியூஸ் உடனே எல்லாம் அங்க நடந்த பிளாஷ் நியூஸ் நியூஸ் அடுத்த டிவிலேயோ மொபைல் ஒரு நபர் தான் கடிதம் மூலமாக அல்லது நபர் மூலமாக தான் வரணும் இவரு பயணத்துல இருக்கிறாரு இவருக்கு விஷயம் தெரியும் அந்த பகுதியில கைபர் பகுதியில வாழக்கூடிய ஒரு நபர்கள் ஒருவர் இவரு அப்ப இவருக்கு தெரியும்னு சொல்லி மக்காவாசிகள் என்ன நடந்துச்சு ஆல்ரெடி நம்ம போன மறுவலே பார்த்தோம் ஒருத்தர் நூறு ஒட்டகத்தையும் பெட் கட்டி வச்சிருந்தாரு அவங்களுக்குள்ள பெட் கட்டி விளையாண்டு வெள்ளுவாங்களா இவங்க ஆர்வமாக தோத்துருவாங்க எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க ஏன்னா கைவருடைய கோட்டைகள் அந்த மாதிரி அவர்கள் ஆயுத பலம் அந்த மாதிரி அவங்களுடைய ஆள் பலம் அந்த மாதிரி அப்ப என்ன செய்தி அப்படிங்கறதுக்காக இவர நகர கூட முடியாத அளவு லாக் பண்ணிடுறாங்க லாக் பண்ண உடனே அங்கு ஹில்லான என்ன பண்றாங்கன்னு சொன்னா உங்களுக்கெல்லாம் நான் வந்து ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன் செய்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் ஒரு இஸ்லாத்திய ஏற்றதையும் சொல்லலை உங்களுக்கெல்லாம் நான் நல்ல செய்தி சொல்ல போறேன் அங்க என்ன ஆச்சுன்னு சொன்னா நபிசுல்லா அலுவலமும் முஸ்லீம்களும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க அவங்க எல்லாம் என்ன சொன்னா தோல்வி அடைஞ்சது மட்டும் இல்லாம அந்த யூதர்கள் இவர்களெல்லாம் சிறைப்பிடிச்சு வச்சுக்கிட்டு இவர்களுடைய சொந்த ஊர் மக்கா வாசிகள்கிட்ட தான் நான் அபிசுராஜத்தையும் முஸ்லீம்களையும் விடு கொடுப்பேன் அவங்க என்ன முடிவு பண்றாங்களோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு உங்கள்ட்ட கொடுக்கறதுக்காக இவங்களை வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னவுடன குறைசிகள் என்ன பண்றாங்க இவருக்கு கொடுக்க வேண்டிய நல்ல செய்தி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை உடனடியாக திரட்டி எல்லா பணத்தையும் இவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தட்றாங்க இந்த செய்தி பரவ அங்க இருக்கக்கூடிய குஃபார்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு மிக வருத்தமான ஒரு செய்தியா இருக்கு எந்தளவுன்னுன்னா அப்பாஸ் பின் முக்தாலி ரதி இவர்கள் ஆனா வெளியில சொல்லல மறைச்சுதான் இவருக்கு எந்த அளவுக்கு ஒரு வேதனையா இருந்து அவரால் எந்திரிச்சு கூட நிக்க முடியல எந்திரிச்சு கூட நிக்க முடியாத அளவுக்கு இது ஒரு கடுமையான செய்தியா இருந்துச்சு இவர் என்ன பண்றாரு ஹஜாத் ரதி அவங்களுடைய மனைவியிடத்திலும் போய் இதே சொல்றாரு யார்கிட்டயும் நம்ம உண்மையை சொன்னோம்னா மனைவியும் காஃபியாக தான் இருக்கிறாங்க அவங்கள்ட்டிருந்த எல்லா முஸ்லீம்களுக்கும் கடுமையான வேதனையா இருந்துச்சு அப்ப அப்பாஸ் அது இல்லாம என்ன பண்றாங்க சொன்னா அவருடைய அடிமை ஒருத்தரை அனுப்பி என்னதான் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுட்டு வர்றதுக்காக ஹஜாஸ் அனுப்புறாங்க அவரு என்ன பண்றாரு அஜாத் ரதில்லான்ஹோ நான் நல்ல செய்தி வச்சிருக்கேன் உங்களுக்கு இதை போய் நீங்க உங்க உரிமையாளர்கிட்ட போய் சொல்லுங்க நான் நல்ல செய்தி வச்சிருக்கேன் அவரை தனியா வந்து என்ன பார்க்க சொல்லுங்க நான் வந்து என்ன செய்தின்னு சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அடிமையை போய் அப்பாசதிலான்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனேயே அவர்களுக்கு ஒரு உற்சாகம் எந்த சொன்னா அந்த அடிமையே உரிமை விட்டுறாரு எழுந்து கூட நிற்க முடியாத நபர் அந்த நேரத்தில் உற்சாகமாகி எந்திரிச்சு ரொம்ப சந்தோஷத்துல மகிழ்ச்சியில அவர் என்ன பண்ண உரிமை விட்டுறேன் விடுதலை பெற்றுட்ட உரிமை விட்டுட்டு திரும்ப ஹஜாத் ரதில்ல போய் சந்திக்கிறாங்க அப்ப ஹஜாத் ரத்தி என்ன பண்றாங்க நடந்தத சொல்றாங்க கைப்பற கோட்டைகளை கைப்பற்றிட்டாங்க கடிமத்துகள் பெறப்பட்டது அங்க மன்னருடைய மகளை வந்து திருமணம் முடிச்சாங்க நான் விசிலாசலம் இது போன்று நடந்தது அனைத்தையுமே இவர்கள் வந்து விவரிக்கிறாங்க விவரிச்சுட்டு என்ன பண்றாங்க சொன்னா ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க இந்த செய்திய நீங்க வெளியே சொல்ல கூடாது அது மூணு நாள் கழிச்சு என போய் சொன்னா இருக்கக்கூடிய குஃபாருங்க அடிச்சே இவரை கொண்டுருவாங்க இவர்கிட்ட பொருளாதாரமும் இருக்கு மிகப்பெரிய பொருளாதாரம் இவருடைய வியாபாரத்துல வந்த பொருளும் இருக்கு அதையும் பிடிக்கிட்டு அப்ப நான் போய் மூணு நாளுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க மறைச்சு வச்சுக்கனால வச்சுக்கலாம் வெளியே சொல்றாலும் சொல்லிக்கலாம் மறைச்சு வச்சாலும் ஒரு நாள் தெரியதான் போகுது இவர் சொல்லனா அடுத்த பயணம் குழு வரும்போது தெரிஞ்சுக்கதான் போறாங்க குறைசிகள் இப்ப இந்த நிபந்தனை என் பேரு போன பிறகு இவர் போனது பிறகு மூணு நாள் கழிச்சு என்ன பண்றாரு அப்பா சதி இல்ல இந்த அஜாஜ் ரதிலானுடைய மனைவி கிட்ட போறாங்க மனைவி போன உடனே அந்த மனைவி என்ன பண்றாங்கன்னு சொன்னா அந்த அவருடைய மனைவி அப்பா சதி ஆறுதல் சொல்றாங்க இந்த மாதிரி ஆகி போச்சு முஸ்லீம்கள் எப்படி பண்ணிட்டாங்களே நெருங்கடம் உறவு சகோதரருடைய மகன் அப்பா சதி இல்லுக்கு நபிசுல்லம் இந்த மாதிரி ஆயிடுச்சு இவர்களிடத்துல மாட்டினா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல அப்படின்னு அவங்க ஆறுதல் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆறுதல் சொன்ன திரும்ப அங்க அப்பா சதியில்லானு நடந்ததை சொல்றாங்க இந்த மாதிரி இதுதான் நடந்தது உன் கணவரு சொன்னாரு சொல்லிட்டு அவர்களுக்கு தாவாவும் பண்றாங்க உன்னுடைய கணவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு நீங்களும் ஓரிரு வந்துருங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு இருக்கே அனுப்ப என்ன ஆகுதுன்னுத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு மனைவிய வந்து பாதுகாப்பான முறையில் கணவன் இருக்கும் இடத்துக்கே அனுப்பிட்டு இவங்க என்ன பண்றாங்க சிறந்த நல்ல ஆடை இருக்க சிறந்த ஆடைய உடுத்திக்கிட்டு அப்பாசதி அமர்ந்து இருக்கக்கூடிய ஆச்சரியம் கூடாரமே கைதியாக இருக்குது மகிழ்ச்சியான முறையில நம்மள்ட்ட வரா அப்படின்னு விஷயத்த கேக்கும் போதுதான் அப்பாசதிலாகுழுக்க முழுக்க நடந்ததை சொல்றாங்க இந்த மாதிரி நம்ப வெற்றி அடைந்துட்டாங்க சகாபக்கள் வெற்றி அடைந்துட்டாங்க கைவருடைய கோட்டைகள் கைப்பற்றப்பட்டுச்சு பாதி அவங்களுக்கும் பாதி இவங்களுக்கும் மன்னருடைய மகளை நபிசுலாசன் திருமணம் முடிச்சாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவர்களுக்கு அப்ப இவர்களுக்கு அகமது என்ற ரபிமொழி தொகுப்பில் பதியப்பட்டிருக்கு இந்த ஹஜாஜ் இவருடைய ஹஜாஜ் ரதில் இவர்களுடைய இந்த சம்பவம் இதுவும் கைபரை ஒட்டி நடந்த ஒரு சம்பவத்தின் ஒன்று அடுத்ததாக ரபிசுல்லால் அனுப்பப்பட்ட ஷராயாக்கள் இந்த கைபருக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் என்னன்னு சொன்னா முதலாவது முதலாவதாக அவர்களுடைய தலைமையில் தாக்குவதற்காக நபிசுல்லம் குழு அனுப்பினா மதினாவிற்கு சென்ற பிறகு ஒரு அறிவிப்பின்படி பத்தொன்பது இன்னொரு அறிவிப்பின்படி இருபத்தி ஒன்னு நபிசுல்லா அலுவலமே களத்தில் இறங்கி போராடின போர்களாக்கள் நபிசுல்ல படைகள் அஞ்சு ஒரு பத்து வருடத்தில் ஆவரேஜா எழுபத்தஞ்சு தாக்குதல் எழுபத்தஞ்சு படையை நபிசல்ல அப்ப நபிசுல்ல முழுக்க முழுக்க முழுக்க அங்கு மதினாவிற்கு சென்ற பிறகு முழுக்க முழுக்க நபிசுலும் அனுப்புறாங்க சலமா ரது இல்லாம அறிவிக்கிறாங்க இந்த பணி ஃபசாரா என்ன பண்றாங்கன்னு சொன்னா இவர்கள் வருவதை பார்த்தவன ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஓட ஆரம்பிச்ச உடனே என்ன பண்றாங்கன்னு சொன்னா இவர் பாரு சலமபின் அக்வரானு பெண்கள் குழந்தைகள் எல்லாமே இருக்கிறாங்க அந்த கூட்டத்தில் இவங்க மலையை நோக்கி ஓடுறாங்க நபிசுவாசு போதே நமக்கு தெரியும் பெண்களை கொள்ளக்கூடாது மரங்களை அனாவசியமாக வெட்டக்கூடாது அங்க இருக்கக்கூடிய மத போதகர்களை கொள்ளக்கூடாது குழந்தைகளை கொள்ளக்கூடாது இது மாதிரி போர் யுக்திகளை ஒரு போர்ல நடக்கக்கூடிய அந்த ஒரு வரைமுறைகளை இஸ்லாம் வகுத்து தந்தது போல வேற எந்த ஒரு சித்தாந்தமும் இந்த உலகத்தில் வந்து நமக்கு வகுத்துக் கொடுக்கல அப்ப பாருங்க இவர் என்ன பண்றாரு சலமா நக்குவாரது இல்ல அந்த இடத்துல இவர்கள் ஓடிக்க ஓடுறாங்க மலையை நோக்கி இந்த கோத்திரத்தை சார்ந்தவங்க பணி பிரசாரம் என்ன பண்றாரு அந்த மலைக்கும் இந்த மக்களுக்கும் இடையில அம்பு விடுறாரு எம்டி கிரவுண்ட்ல அப்ப இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு நாம அம்பு எய்யக்கூடிய தூரத்துல தான் இருக்கிறோம் இவங்க நினைச்சா நம்மளை அம்பு எய்திடலாம் நம்மையும் தாண்டி போகுதுன்னா நம்ம தாக்கணும் தாக்கிரும் இவங்க வேணும்னு தான் நம்மளை நிறுத்திருங்கதான் அம்பு வெய்கிறாங்க நம்மளை கொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் அம்பு வெய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் அனைவரும் நின்னுறாங்க நின்ற பிறகு அவர்களை கைதிகளாக கூட்டிட்டு வராங்க அப்ப அவர்கள் கைதிகளாக வந்த பிறகு என்ன வந்து சொன்னா அங்கு ஒரு அழகான ஒரு பெண் கைதி அவர்களை வந்துட்டு ஒரு சஹாபி என்ன பண்றாரு சொன்னா முதல் நாள் வந்து கைதியாக அந்த பெண் கைதியை இவங்க எடுத்துக்கொள்றாங்க நபிசுல்ல முதல் நாள் வந்து கேட்கும்போது நபிசுல்லம் என்ன பண்றாங்க என்னிடத்துல யாராவது விருப்பமானவங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு நானே வச்சுக்கிறேன் இரண்டாவது இரண்டாவது நாளும் நபிசுலம் இப்படியே கேட்கறாங்க கேட்கும்போது அந்த பெண் கைது என்னிடத்துல கொடுத்துருங்க சொல்லும்போது இந்த பெண் கைது எனக்கு விருப்பமானவங்க தான் இருந்தாலும் நான் உங்களிடத்துல ஒப்படைச்சிடறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நபிசுர்ஸ்லம் அந்த கைதியை வாங்கி மக்காவிற்கு அனுப்பி பிணையமாக பிடிச்சு வச்சிருந்தாங்களை விடுவிப்பதற்காக இந்த கைதியை அவர்களை விடுங்க அனுப்பி அவங்களை வர வைக்கிறாங்க இதிலிருந்து உலமாக்கள் என்ன பண்றாங்க ஒரு ஒரு கட்டாயம் இது கிழக்கில ஒருவரை பிடித்து வைத்திருந்தாலும் மேற்கு எல்லையில இருந்திருந்தாலும் அவரை விடுவிப்பதற்கான முயற்சிகளை முஸ்லீம் எடுக்கணும் அவர்களை நபிசுல்லா வந்து விடுவிக்க சொல்லி நபிசுல்லா அவர்களை மதினாவிற்கு வர வச்சாங்க அப்படிங்கிறத நாம இங்க பாக்க முடியும் அடுத்ததாக அனுப்பப்பட்ட படை எதுன்னு சொன்னா அப்துல்லா பின் ரவா ரானு தலைமையில இவனை இந்த நபர் இந்த இவன் இருக்கிறானே இவன் என்ன பண்றான்னு சொன்னா இந்த பசாரம் கூட்டு சேர்ந்துட்டு அப்துல்லா பின் ரவாதி அவர்களுடைய தலைமையில ஒரு சிறிய குழு அனுப்பி என்ன பண்றாங்க பேர் தான் அனுப்புறாங்க முஸ்லீம்களை முப்பது பேர் இவங்க போன உடனே அந்த யசிர் பின்சாம் அல் யகூதிட்ட போயிட்டு நவீல் கவர்னரா நியமிக்கிறதுக்கு வர வச்ச பிறகு கொஞ்சம் தூரம் வந்த பிறகு இவன் என்ன பண்றான்னு சொன்னா நம்ம போனா இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான் சொன்னா பின்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லனா இவர்களை வந்து தாக்கி இவர்களை கொலை செஞ்சிடணும் நம்ம கவர்னர் இவங்களை கூட செஞ்சுட்டு நான் பாட்டு நம்ம இடத்துக்கு போயிடலாம் இவர்களும் முப்பது பேர் யூதர்களும் முப்பது பேர் முஸ்லீம்களும் முப்பது பேர் அப்ப இவன் என்ன பண்றான் சொன்னா அப்துல்லா பின் உணைஸ் ரதிவோ அவரு அவருக்கு பக்கத்துலதான் இவன் வந்துட்டு அவருடைய வாழை வந்து உருவப்பாக்கான் இவரு இவன் உருவப்பாக்குறத உடனே உணர்ந்து கொண்ட அப்துல்லா பின் உணை ரதி அவன் என்ன பண்றாங்க நவந்தர்றாங்க பொன்ன தாக்கவலியா அந்த இடத்துல சலசலப்பு ஏற்பட்டு கைகலப்பாகி அங்கு போர் சூழல் உருவாகி அங்கு வரப்பட்ட முப்பது நபர்கள் அங்கு மரணம் அடைஞ்சாங்க அதுல ஒரே ஒரு நபர் மட்டும் ஒருவன் மட்டும் தப்பி ஓடிடுறான் இது அடுத்ததாக பசீர் பின் சத் ரானும் இவர்களுடைய தலைமையில பணி முர்ரா அப்படிங்கிற கோத்திரத்தை நோக்கி என்ன பண்ணி குழு அனுப்புற எல்லாரும் காயம் மரணம் இவரை தவிர்பின் சாத் ரதில்லானுவை தவிர இவரும் கடுமையான காயத்தோட மதினாவிற்கு தப்பி ஓடி வந்துடுறாங்க அடுத்ததாக முப்பது பேர் இவங்க முப்பது பேர் போனாங்க எல்லாத்தையும் கடுமையான பலர் மரணம் பலர் வந்து காயம் திரும்ப வந்த பிறகு நபிசுல் அலசம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா காலித் பின் அப்துல்லா ரதில்லா நுக இவர்களுடைய தலைமையில என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஒரு படையை திரும்ப அனுப்புறாங்க இவங்க போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியில போய்கொண்டிருக்கக்கூடிய பாதையில என்ன பண்றாங்க அப்படிங்கிற ஒரு நபர் இவரை பார்த்தாங்க இவரு வந்து அந்த இடத்தை சார்ந்தவரு தான் இந்த பணி முற அந்த குறிப்பிட்ட இடத்தை சார்ந்தவர்களே அனுப்பிய படை சர்பரைஸ் அட்டாக் நேரடியாக தாக்காம அவர்களை எதிர்த்தியாக அங்க இருக்கும்போது எதிர்பார்க்காத வேலை தாக்குறதுக்கு போகக்கூடிய சிறிய குழு இவங்க போய் இவருக்கு போய் சொல்லிடுவாரோ அப்படின்னு அச்சப்பட்டாங்க ஒரு விட போற இவரு அப்ப என்ன பண்ற சொன்னா அங்க இருக்கூடிய அந்த படையில இருக்கக்கூடிய ஜிந்து பிரதிவிலானு அவன் என்ன பண்றான்னு சொன்னா நீ முஸ்லீமாக இருந்தா ஒரே ஒரு நாள் கைதியா இருக்கிறதுல எந்த ஒரு தவறு கிடையாது ஏன்னா கைதி மற்ற சித்தாந்தத்தில் இருக்கும் போது அடிச்சு துன்புறுத்துறதோ தேவையில்லாம கொலை செய்யறதோ இதெல்லாம் கிடையாது ஒரே பத்ரதித்தில கைதிகள் அறிவிச்ச ஹதிஸ்களெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம் அவர்கள் வறண்டு போன ரொட்டியை சாப்பிட்டுட்டு எங்களுக்கு பேச்சுப்படுத்த கொடுத்திருக்கிறாங்க அவர்கள் உண்ணாம இருந்த கூட எங்களை உணவு உண்ண கொடுத்தாங்க அப்படின்னு கைதிகள் அறிவிச்ச அறிவிப்புகள் அந்த அளவு கைதிகளை பராமரிக்குமாறு நம்ம சொல்லியிருக்கிறாங்க அப்ப ஒரு நாள் சபர் செய்யுங்க அதனால அவங்க எதுவுமே குறைஞ்சு போயிரு கிடையாது ஏன்னா திரும்ப இவர் ஒருவேளை பொய் சொல்லிட்டு ஸ்பையா போய் சொல்லிடுவாரோ அப்படிங்கிற ஒரு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த சகாப் என்ன பண்ணார் சொன்னா ஒரு நாள் இங்க எங்கூட இருங்க அப்படின்னு சொல்லி ஒருவரை நியமித்து இவரு வந்து ஒரு நாள் உங்ககூட இருக்கட்டும் இவர் தப்பிச்சு ஓடுவதற்காக முயற்சி செஞ்சார் சொன்னா இவருடைய தலையை எடுத்துருங்க அப்படின்னு நியமிச்சிடுறாங்க அந்த ஏன்னா ஆல்ரெடி போன பல சகாபாக்கள் சகிதாயிட்டாங்க அதே கோத்தரத்தை தாக்கப்போனோம் இன்னொரு முறையும் நம்ம வந்து தோல்வியடைந்துட கூடாது நம்மளை வேக பார்த்துட்டு போய் சொல்லிடக்கூடாது அது முஸ்லீம் தான் முஸ்லீம் அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லி நம்மளுக்கு வந்து தப்பிக்கிறதுக்காக சொல்லி போயிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப வந்து அவங்க என்ன கேர்ஃபுல்லா இருந்தாங்க ஒரு நாள் நாள் கைதியா இருக்கல எந்த இதுமேல நீங்க சபர் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவரை சபர் செய்ய வச்சாங்க இப்ப என்னாவது சொன்னா இவர்கள் இவர்கள் வந்து என்ன ஒரு அசர் நேரத்துல இவங்க வந்து போய் சேர்றாங்க ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு போய் சேர்றாங்க ஜில்லா நுகை என்ன பண்றாங்கன்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட இடத்துல ஸ்பையா அனுப்புறாங்க மலை மேல ஏறி அவர் போய் அந்த அசர் நேரத்துல என்ன பண்றாரு வேக பார்க்க போறார் வேக பார்க்க போகும்போது அந்த கோத்திரத்திலிருந்து அந்த இடத்திலிருந்து ஒரு மனிதர் என்ன பண்றாருன்னு சொன்னா இந்த பணி முர்ராவில் இருந்து அந்த கோத்திரத்தை சார்ந்த ஒரு நபர் ஜன்னல் இருந்து பாக்கிறாரு ஒரு தூவரமான இடத்துல இருந்து பாக்குறாரு மலை மேல இந்த சகாப் என்ன பண்றாரு ஜிந்து பிரதிலானவோ ஆடாம அசையாம எதுவுமே ஒரு ஒரு சும்மா ஸ்பை பண்ணணும் அப்படிங்கறதுக்காக ஆடாம ஆடனா அசைஞ்சா தெரிஞ்சிடும் மனிதர்னு இவரு அப்படியே ஆடாம அசையாம ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரியே உட்காந்துருக்காரு உட்காந்துருக்காரு இதை பார்த்த அந்த எதிரி கோத்திரத்திலிருந்த அந்த ஒரு நபர் என்ன பண்றாரு சொன்னா தன்னுடைய மனைவியிட்ட ஒரு அம்பு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அம்பு எடுத்து எயிறாரு அம்பு நெத்தியிலே படுது நெத்திலே காயம்படுது ஆடவும் இல்ல அசையும் அசைஞ்சா தெரிஞ்சிடும் இவர் மனிதர் மனிதர் தெரிஞ்சிடும் அடுத்ததாக திரும்ப ஒரு அம்பு எடுத்தி திரும்ப ஹெய்னா அவருடைய தோல் பட்டையில படுது ஆடாம அசையாம உட்காந்துருக்க எந்த அவங்க இடத்துல ஒரு டிசிப்ளின் இருக்கு நாம அசைஞ்சிட்டோம் சொன்னா நம்மளுடைய படைக்கு ஆபத்து இஸ்லாமுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி ஆடாமாசையாம பகல் வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிறார் அப்பதான் அவன் ஒரு முடிவுக்குறான் பொருள் தான் நீ என்ன பண்ணு இப்ப சாயந்திர மலை வரைக்கும் போயிட்டு பொழுது சாகுறதுக்கு போயிட்டு வர முடியாது மனைவி காலையில் நீ போய் அந்த எடுத்துட்டு வந்துடு அதாவது அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய பொருள் இருக்கக்கூடிய விட முடியாது தேவைப்படும் போய் காலையில் எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இவங்க வந்து போயிட்டாங்க ஆனா அடுத்த நாள் காலையில் இவங்க வந்து எதிர்பாராத வகையில் தாக்குதல் நடத்திட்டாங்க தாக்குதல் நடத்தி அங்கு வெற்றியும் அடைந்துட்டாங்க அங்கு கனிமத்துகளும் பெறப்பட்டது வெற்றியும் கிடைச்சிருச்சு வெற்றியும் கிடைத்த பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னா இவங்க திரும்ப வராங்க மதினாவை நோக்கி திரும்ப வந்து கொண்டிருக்கும் போது திரும்ப தாக்குப்பிடிக்க முடியாத அளவுக்கு படையை திரட்டி கொண்டு இவங்க வராங்க முஸ்லீம் சிறு படை குழுவை தாக்க பெண்ணாவது திரும்ப ஓடி வந்துட்டு இருக்காங்க ஓடி மதினாவை நோக்கி ஓடி வந்து இருக்கும்போது இங்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா அங்க மழையும் பெய்யல ஒன்னும் இல்ல ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒரு ஓடை திடீரென்று முழுமையாயிருச்சு இவர்கள் இவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையிலிருந்த ஒரு ஓடை இவங்க தாண்டி வந்த பிறகு இந்த ஓடை வந்து இங்கு முழுக்க வந்து தண்ணியாயிருது ஜிந்து புரது இல்லாமல் அறியக்கூடிய அறிவிப்பு அப்ப அந்த ஓடையை தாண்டி இவர்கள் வர முடியாத அளவுக்கு தண்ணீர் இருந்தனால இவர்கள் திரும்பி மதினாவிற்கு சென்றுட்டாங்க இவங்க திரும்பி அவர்களுடைய இடத்துக்கே போயிட்டாங்க இவங்க இதே படை குழு நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த கோத்திரத்தை தாக்க போனப்பதான் என்ன ஆச்சு சொன்னா ஒரு நபர் எதிரி படையினுடைய ஒரு நபர் என்ன பண்ண ஒளிந்திருந்து தாக்குது ஒளிந்திருந்து ஒளிந்திருந்து தாக்கிட்டு திரும்ப ஒளிஞ்சுக்கிறது சத்தம் உண்டாக்குறது திரும்பிக்கிறது தாக்குறது விளைவித்துக் கொண்டிருந்தாக்குவதற்கு ஒரு அன்சாரி சஹாபியும் இவரும் யாரே உசாமாபின் சைது ரிலானவும் இவங்க தாக்க போறாங்க இவங்க தாக்கி கொலை செய்யற அளவுக்கு அவரை வெற்ற லெவலுக்கு பக்கத்துல போயிட்டாங்க போனோன்னு அவரு என்ன பண்ணிட்டாரு நான் ஒரு முஸ்லீம் அப்படி சொல்லி லாயில்லா முகமதுலான்னு சொல்லிடுற சொன்ன உடனே அன்சாரி சஹாப் என்ன பண்றாரு பின்வாங்க இவர் என்ன பண்ணி அவரை வெட்டி கொண்டு வெட்டி கொண்ட பிறகு இந்த செய்தி நபிசுலாஸுக்கு வருது நபிசுரா வந்த பிறகு உசாமா பின் சைது ரதில் கூப்பிட்டு அவர் களிமா சொன்ன பிறகு நீங்க வெட்டினீங்களா அப்படின்னு கேட்டாங்க அவர் தவியதை ஏற்றுக்கொண்ட நீங்க அவர்களை கொலை செஞ்சீங்களா அப்படின்னு அதுக்கு அவரு சொன்னாரு யாரு சொல்ல இல்ல அவர் வந்து அவரோட உயிரை பாதுகாத்துக்கணுங்கறதுக்காகதான் களிமா சொன்னாரு அவரு உள்ளத்துலதெல்லாம் சொல்லல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க திரும்ப நபிசுனம் சொன்னாங்க அவரு களிமா சொன்ன பிறகும் நீங்க வந்து வெட்டினீங்களா அப்படின்னு திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப நபிசுலட்சம் இதே சொல்லிக் கொண்டே இருந்தாங்க எத்தனை தரம் பதில் சொன்னாலும் களிமா சொன்ன அவர் விட்டுனீங்களா களிமா சொன்ன நீங்க வெட்டினீங்களா களிமா சொன்ன பிறகு நீங்க வெட்டினீங்களான்னு கேட்டுக்கொண்டே இருந்தாங்க உசாமா பின் சயித் லதீல்லான்னு சொல்லி காட்டாங்க வாழ்க்கையிலே இது மாதிரி ஒரு கஷ்டமான தருணம் எனக்கு ஏற்பட்டதே கிடையாது அப்புறம் சொல்றாங்க யார்லா எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு பொறுப்பை ஒப்படைச்சிடறாங்க எனக்கும் வந்து எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு அல்லா தால இடத்துல நபிசுராஸ்லம் சொல்லிடுறாங்க நாம இதுல இருந்து எடுக்க வேண்டிய படிப்பினை என்னன்னு முதலாவது வந்து ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் ரத்தம் அது முதலாவது ஒன்று முதலாவது எடுக்கக்கூடிய பாடல் காபத்துள்ளாவை விட கண்ணியம் ஒரு முஸ்லீம் உடைய ரத்தம் கொள்ளணும் அதே போல கொலைக்குதான் முதலாவது தீர்ப்பு அல்லா அருமையில எழுப்பிய பிறகு ஒருவர் அடுத்தவருக்கு செஞ்ச அநியாயங்களுக்கு தான் முதலாவது தீர்ப்பளிக்கப்படும் கொலைக்கு தான் இது போன்ற அநியாயங்களுக்கு தான் முதலாவது தீர்ப்பளிக்கப்படும் கருத்தில் கொள்ளணும் காஃனாகத்தான் பார்க்கப்படு வெளிப்படையாக நமக்கு என்ன தெரியுதோ அதை வைத்துதான் நம்ம முடிவெடுக்க முடியும் உள்ளத்தை அல்லாதான் அறியக்கூடிய அப்ப அடுத்ததாக நபிசு அனுப்பிய ஒரு படை எதுன்னு சொன்னா சரிய அபி ஹதரத் இந்த சஹாபி அபி ஹதரத் ரத்தியுல்லானு இவர்கள் வந்து இரண்டு பெண்களை திருமணம் திருமணம் முடிக்கும் போது மகராக இருநூறு திரகங்களை அவங்க வந்து கேக்குறாங்க இவர் வந்து நபிசுரா இருநூறு திரகம் எனக்கு இவரை என்ன பண்றாங்க நபிசுராஸ்லாம் வடைக்கு அமீரா வச்சு இவரை வந்து என்ன பண்ணுறாங்க கைஸ் அப்படிங்கிற ஒரு நபரை தாக்குவதற்காக அனுப்பிடுறாங்க முஸ்லீம்களை தாக்குவதற்காக படையை வந்து திரட்டி கொண்டிருக்கிறாங்க செய்தி தெரிஞ்சவன நபிசுரா இந்தகம் எனக்கு கொடுக்குன்னு கேட்க வந்த நபரை நீ படைக்கு அமீராப்டினி போ அப்படின்னு அனுப்பி வச்சிட்டாங்க இப்ப என்ன ஆயுதன்னு இவரும் போறாரு போன உடனே மூணு பேர் போறாங்க போன உடனே ஒட்டகத்தையும் கொடுத்தா அனுப்புறாங்க நபிசுலாசம் அது ரொம்ப பழகி பழைய ஊட்டகம் அதையே தள்ளுறதுக்கு இவங்க தான் தள்ளணும் அந்த ஒரு பழைய ஊட்டகத்தை கொடுத்து அனுப்புறாங்க இவங்களும் போயிடுறாங்க போன பிறகு அந்த கைஸுடைய இடத்துக்கும் போயிடுறாங்க போன பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னா இவங்க ஒளிஞ்சிருந்து தாக்குது தாக்குவதாக இந்த அபிஹதரத் ரத்திகளானுக்கும் நான் தக்பீர் சொல்லுவேன் தக்பீர் சொல்லும் நீங்களும் வந்து தக்பீர் சொல்லி என் கூட இணைஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சிருந்து தாக்குறதுக்காக போறாங்க கைஸ் என்ன பண்றான்னு இவருடைய மெய்ப்பவர் இவருடைய கால்நடைகளை மெய்ப்பவர் காணான்னு சொல்லி கைசே தேட அவனுடைய ஆட்கள் அடிமைகள் அவங்களாம் அவங்களுடைய ஆட்கள்லாம் தேட வரும்போது நீங்க தேட நானே தேட போறேன் அப்படின்னு சொல்லி கைசே தேட போகும்போது கைசை வந்து இந்த அபிகதரத் அதிகளான போது தாக்கிடுறாங்க தாக்கிட்டு தக்பீர் சொல்லிடுறாங்க தக்பீர் சொன்ன பிறகு அந்த இருவரும் தக்பீர் சொல்லி வந்து இணைந்துடுறாங்க இந்த குறிப்பிட்ட இந்த சொற்ப கொண்ட இந்த குழு அங்க இருக்கக்கூடிய நபர்களை தாக்கி கனிமத்தோடு திரும்ப மதினாக அதிலிருந்து நபிசல்லம் பதிமூணு ஒட்டகத்தை கனிமத்தாக இந்த அபிஹதரத் ரத்தியுல்லோ இந்த பதிமூணு ஒட்டகத்தை அவர்களுக்கு மகராக நிர்ணயித்து அவர்கள் திருமணம் முடித்தாங்க அப்படிங்கறத நாம் வரலாற்றில் பார்க்க முடியும் அப்ப இன்ஷா அல்லா இதற்கு பிறகு நடந்த வரலாற்று சம்பவங்களை அடுத்தடுத்த அமர்வுகள்ல பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல